அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடன் மனிதர்களின் மிக கெட்டவன் தன் மனைவி இடம் கொண்டு பின்பு அதன் ரகசியத்தை வெளியே கூறுபவன் என்று நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் நான்கு மூன்று